ஆகையினாலே அவர்களும் தண்ணீயே பிள்ளை பிள்ளை ஆழ்வானுக்கு ஆப்பிஎன் உயர்ந்து கொடியில் பிறந்தோம் என்பதாக சொல்லி நீர் பணிவில்லாம இருக்கக்கூடாது பிள்ளை பிள்ளை ஆழ்வான் வசதியான குடும்பம் ஆழ்வான் சிஷ்யர் நல்ல ஞானம் ஆனா கேட்டால் சில சமயம் இடத்தில் பார்த்தார் அதை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட தாழ்வானுக்கு நேர சொல்லிட்டு விருப்பம் இல்லை அவர்கள் மற்ற யோகிதை பார்த்தார் தகுந்தவர் ஒரு சங்கரமண காலத்திலே தீர்த்தமாடுவதற்காக குரத்தாழ்வான் காவிரியை போகிறார் எடுத்த கரையில் ஒரு கூட்டமாக இருக்கிறது வரிசையாக இருந்து கொண்டு தானம் வாங்கிட்டு இருக்கா விசாரிச்சார் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் சங்கரமணமான காரணத்தினாலே தானம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே பார்த்தார் அதை கொடுத்து சொன்னார் தாழ்வார்த்து கொடுத்தார் இருக்கின்றது ஆழ்வான் திருத்துகின்ற முறை இருக்கின்றதே ஆச்சவானை பார்க்கிறோம் அதுக்கப்புறமாக மற்றொன்று திருப்பாவிக்கு வருவோம் ஒன்பதாம் பாகு தூமனை மாடம் ஒரு வைத்திர திருமாளி இருக்கின்றதே அதை நினைச்சாலே போரும் என்று காட்டுகின்றார் எப்படி என்று கேட்டால் கோபிமாருடைய பாவனையில மற்றது கோபி எழுப்புகிற ஆண்டால் அந்த அடியாருடைய மாடி என்ன சொல்றார் மாடம் என்று சொல்லுகிறார் திருப்பியாக்கிய தெரியும் நமக்கு பெருமாளுடைய மாடைப்பட்டது சுவளில் மணி மாடம் தான் தோஷமில்லாத கற்காலாலே கட்டப்பட்ட கட்டப்பட்டது அடியார் திருமாள எப்படி சூமையான மணி மாடமான காரணத்தினாலே பெருமாளுடைய மாளையை காட்டிலும் அடியார் மாளிகை உயர்வு என்று காட்டிவிட்டார் எதுக்கு அடியார் அளவில் அகங்காரம் உண்டாக்குமே என்று கேட்டா இல்லை காட்டுகிறார் அவருடைய மாளிகை தூமணி மாடும் என்று கொண்டாடுகிறார் அடியவர்கள் எழுந்துள்ள இருக்கும் மாளிகை கொண்டாடுவது மிகவும் சிறந்தது என்று ஆழ்வான் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை காட்டுகிறார் ஒருவன் உய்வு பெற வேண்டுமானால் அதற்கு உடலாக ஒரு ஸ்ரீவைத்தவன் திருமாளிகின் சிறப்பை நெஞ்சினால் வினைத்தாலே போதும் என்கிறார் குரத்த ஆழ்வார் அதாவது அந்த ஸ்ரீவைத்தவன் தனது திருமாளிகை அடியார்களுக்கு உகப்புக்காக மணிமயமாகவும் அடியார் திருமாள ஏற்கு கேட்டார் யாருக்காக கட்டிருக்கார் அடியார்களுக்காக அதனால சீவைத்தோன் திருமலை அடியார் உலகப்புக்காக மணிமயமாகவும் தீபமயமாகவும் சதா தூபம் கமிழும்படியும் சுயிலினை உள்ளதாகவும் தனது செல்வத்தை உபயோகித்துள்ளான் என்பதை நினைத்து பார்த்தோமானால் திருமால் அடியார்களை பூஜிக்க நோக்காக இருக்கின்றதே அந்த நெட்டல இருக்கின்றான் காட்டினாரா இப்படி நெஞ்சால் நினைத்தாலே போதும் என்று பார்க்கிறோம் திருப்பாவையிலே யாம் பெரு சம்மானம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அடிப்படை என்று கேட்டால் பதி சம்மானிதா சீதா என்று சோகம் வருகிறது அதாவது பெருமாள் தோளில் மாலையை வாங்கி இட்டார் என்று ஆழ்வார் பணிக்கும்படி என்பதாக மூவாயிரம் வியாக்கியானம் வருகின்றது கண்ணபிரானை குறித்து நோன்பு நோக்கின்ற ஆண்டாள் கண்ணனிடமிருந்து தாங்கள் பெற வேண்டிய பரிசு இருக்கின்றதே கூடாரவலில் குழுகின்ற பொழுது யாம் பெரு சம்மானம் என்கிறாள் ராமபிரான் சிதா பிராட்டி கொடுத்த சன்மானம் போல தாங்களும் பெற விரும்புகிறோம் என்பதை குறிப்பாலே காட்டுகிறான் ஆண்டாள் பார்க்கிறோம் சிதா பிராட்டிக்கு ராமன் என்ன கொடுத்தான் என்று கேட்டால் ஆழ்வான் வாக்கை கொண்டு விளக்கம் செய்கிறான் தசரதால் அழைக்கப்பட்ட ராமபிரான் அந்த பொரு புறப்பட்டபொழுது சீதைய வரை பின்தொடர்ந்து வந்தாலும் கூட்டு விட்டார் புரட்டு போக போறார் பிராட்டி போடையே வந்தாலும் வந்தவண்ணை பார்த்தார் என்ன பண்ண மாலை எடுத்து பிராட்டி எழுத்துல போட்டார் எதுக்கு வாசப்படி வாச வாசப்படிக்கு உள்ளு கூட போட்டார் மேல வர வேண்டாம் போட்டார் பதி சம்மானு சீதா என்று ஆனால் இங்கே ஆழ்வார் சொன்ன நிர்வாகம் என்ன என்று கேட்டால் இந்திய கண்களை உடையவளாய் மங்கள சொல்லி ராமபிரானை பின்தொடர் சீதா பிராட்டி பரிசிடப்பட்டால் என்று காட்டிக்கொண்டு இங்கே என்ன பண்ணார் காட்டுகிறார் ராமபிரான் தோழ மாலை போட்டாரே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் ஆனா பட்டர் சொன்னார் அது சாரசியம் இல்ல இன்னொரு சாரசிய பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்ன பண்ணு கேட்டால் சீதா பிராட்டிக்கு மாலை போட்ட போது சரங்கம் மாலை இட வேண்டும் என்று ஆண்டாள் விரும்பினால் ஆழ்வார் நிர்வாகம் பட்ட நிர்வாகம் என்ன என்று கேட்டால் வந்து வாசலை வந்துருவா போனால நில் என்று சொல்லி மாலையை போட்டுவிட்டு அவள் திருவடிக்கு பிடித்தாரான் அம்மா போறோம் அப்படி திருவடிக்கு பிடித்தாரா அதனால என்ன சுவாரஸ்யம் என்று கேட்டால் இந்த சம்மானம் என்ன என்று கேட்டால் ஆழ்வார்டு நிர்வாகத்தில் மாலையை போட்டு நிர்வாகமாக காட்டப்படுகிறது பெரிய திருமொழியில் அந்தாவிளகு அழகா சாய்த்து விட்டார் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கேள்வி வருகின்றது எந்த ஆச்சாரர்களே மோட்சம் என்பதாக கேள்வி இங்கே முதலி ஆண்டார் செய்தார் சாமிவர்த்தி பிரசன்னாச்சாரியர்களாலே தான் மோட்சம் அதாவது அவராலே தான் நமக்கு எல்லாம் ஆழ்வான் சொன்னார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராலேயே மோட்சம் என்று சொன்னாரா ஆசிரியருக்கு எல்லாம் ஆலிகாட் கூறும் என்று பேசி வரம் வருத்தாரே அவராலே சொல்லிவிட்டாரா மறுபடியும் ஆண்டான் சொன்னாரா அப்படி இல்லே சுவாமி பாசன வேற இருக்கின்ற மாதிரியாக வேண்டும் என்று சொன்னாரா உடனே சொல்லுகிறார் ஆழ்வான் அப்படி அல்ல பயனன்றாகிலும் பாங்கல் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு சொல்லுகிறோமே அத போல உள்ளவர்தான் என்பதாக சொன்னார் பார்த்து அதுக்கப்புறம் பிரபத்தி சக்தி என்று சொன்னாரா தன்னுடைய தகுதியின் அர்ஜுனன் மறுபடியும் கண்ணம் கட்ட போய் சொன்ன கீத மறந்து விட்ட மறுபடியும் சொல்லுன்னு கேட்டானு ஏன் சொல்லல வைக்க அர்ஜுனன் மறுபடியும் கீத உபதேசிக்கும்படி கண்ணனை கேட்க சர்வ் சர்வசக்தி உள்ளமானவன் ஏன் முன்பு போல விரிவாக சொல்லவில்லை என்று குழல் முடித்த பின்பு பண்டு போலே அவன் வாய் புலப்படுமோ எதுக்காக பண்ணார் கேட்டால் சிவனா பார்க்கிறோம் அதாவது பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க வைத்தது திரௌபதியத்துக்காக காரணத்தினாலே அர்ஜுனனுக்கு பிரபத்தி உபதேசம் மன்னிந்ததும் இவளுக்காக திரௌபதி குடல் முடிக்க வேண்டும் சகல வேத வேதான் தர்த்தங்களை தொகுத்து கண்ணன் உபதேசம் மன்னான் அந்த யுத்தகலத்திலே வெளிப்படுத்தினான் ஆனால் அந்த காரியம் முடிந்த பிற்பாடு இவன் மறந்துவை கேட்கிற பொழுது என்ன பண்ணுவான் கண்ணன் சொல்லுவானா சொல்ல சொல்ல அவன்ாய் வெளி சொல்ல முடியாது ரெண்டு பேர் கேச்சேன் அத போல எம்பனும் ஆடவந்தாரிலும் வாசி யாருக்கு முதல் ஆழ்வாரை கேட்டார்கள் அதுக்கு ஆழ்வார் சொன்னார் பெருமாளி யாருக்குண்டு கேட்டால் நக்கஜேயம் என்பது வாக்கு நக்கச்சின்பது பிராட்டி வாக்கு பரபிரம் இட்டு நாம் பெருமாளுக்கு சிறப்பு இறந்த போதிலும் நண்பராக வந்தவனை கைவிட மாட்டேன் என்று பெருமாளை காட்டிலும் இவ்வுலகில் குற்றம் செய்யாதவன் யார் நக்கச்சின் பாபானாம் வாபானாவா சொன்ன காரணத்தினாலே பிராட்டியே கருணை முதலான குணங்களிலே விஞ்சியவள் என்று சொல்லிவிட்டார் அதை போலவே இது உதாரணம் அதை போலவே ஆளவந்தார் எம்பெருமானாருக்கு பரமாச்சாரியர் ஆனாலும் அவருடைய கட்டாட்சத்தாலே எம்பெருமானார் பெற்றாலும் ஆசுவருக்கெல்லாம் ஆரிகாட் கூறும் என்று பேசுவாரணத்தினாலே கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியம் யாரிடத்தில் உள்ளது காரேகரடன் நிலை நிற்காலே அளவந்தாரை காட்டிலும் எம்பெருமானா அப்படிப்பட்ட எம்பெருமானாரி தாழ்வான் அவருடைய சம்பந்தம் நமக்கு உஜம் யாருக்கு எம்பெருமானாருக்கு சொன்ன காரணத்தினாலே நமக்கு என்ன சென்று கேட்டால் குரத்தாழ்வான் அவர் குமாரர் பட்டர சுவாமி நமக்கு இந்த பட்டர்சுவாமி சம்பந்தத்தினாலே நமக்கு அதான் உயிர் என்பதாக சொல்லிக்கொண்டு இப்படியாக ஆழ்வானுடைய நிர்வாகம் இருக்கின்றது ஐதிக்கியம் இருக்கின்றது ஒரு மணி நேரம் என்ற காரணத்தில சாம்பிளாக சிலையேன் விண்ணப்பித்தேன் ஆகையினாலே குணதோஷங்களை எல்லாம் சுவாமிகள் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன்